தினம் ஒரு தகவல் வழங்குபவர் பண்ரொட்டி ராமலிங்கம் ஆசிரியர் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று மகாபாரத யுத்தத்தில் துட்சாதனன் இறப்பு பற்றி நாம் அனைவரும் என்று தெரிந்து கொள்வோம் யுதிஷ்ட நான் சொன்ன பொய்யின் பயனாக துரோணர் இறந்த பின் கௌரவ வம்சத்து அரசர்கள் கர்ணனை சேனாபதியாக அமைத்து அபிஷேகம் செய்தார்கள் சல்லியன் நடத்திய திவ்யமான தேரின் மீது கர்ணன் ஏரின் என்றான் அவனுடைய தேசுகு மிகவும் பிரகாசித்தது அவன் தலைமையில் மறுபடி யுத்தம் வெகு உக்கிரமாக நடந்தது கோர யுத்தத்திற்கு தகுந்ததாக ஜோதிஷ்ட நிபுணர்கள் பார்த்து சொன்ன முகூர்த்தத்தை நிச்சயத்து அர்ஜுனனும் அவனுக்கு காப்பாக பீமசேனனும் தன் தேரின் மேல் அடுத்தார்போல் பின்புறம் தொடர இருவரும் சேர்ந்து கர்ணனை தாக்கினார்கள் துச்சாதனன் இதைக் கண்டதும் பீமனை எதிர்த்து அம்பு மாறி பொழிந்தான் சிக்கினாய் துச்சாதனா என்றான் பீமன் செலுத்திய கடனை முதலும் வட்டியமாக இப்போது தீர்க்கப் போகிறேன் துரோபதியை நீ நான் எடுத்த சபதம் இப்போது நிறைவேறப் போகிறது என்று பீமன் அவன் மேல் பாய்ந்தான் துரௌபதி அவமதித்த பபிஷ்டனை பூமியில் தள்ளி அவன் அங்கங்களை படப்படுவென்று ஒடித்தான் துன்மார்க்கனே இந்த கையாள்வே துரோபதியின் கை கூந்தலை பிடித்தது அந்த கையை உடலிலிருந்து பெயர்ந்து எறியப் போகிறேன் உனக்கு உதவியாக யாரேனும் இப்போது வரட்டும் உன்னை காப்பாற்றும் திறமை வாய்ந்தவர் ஏறேனும் இருந்தால் வரலாம் என்று துர்யாதனுக்கு கேட்குமாறு சொல்லி கோப பரவசமாய் துச்சாதனுடைய கையை பெயர்ந்து இழுத்து எரிந்தான் பிறகு அவனுடைய இரத்தத்தை உறிஞ்சி குடித்து பேமசேனன் காட்டு மிருகத்தை போல் மிக கோரமான காட்சியை தந்தான் முடித்தேன் இந்த பாவியை குறித்து செய்யப்பட்ட சபம் நிறைவேறிற்று இனி இந்த துரியோதனை பற்றியது எஞ்சி நிற்கிறது அந்த யாக பசும் த என்று சொல்லி பீமசேனன் யுத்தத்தில் எம் சொரூபமான தாண்டம் ஆடினான் இந்த கோரக் பார்த்து அனைவரும் நடுங்கினார்கள் கரனுடைய உடலும் கூட நடுங்கிற்று இதுதான் மகாபாரதத்தில் துட்சாதனை பீமன் கொண்ட கதையாகும் நன்றி வணக்கம்